ிாத்தயத்திரவேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமஹே நம சதையுள்ள வி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சகாம பக்தனையும் நிஷ்காம பக்தனையும் ஒப்பிட்டு கருத்துக்களை உபதேசம் பண்ண தொடங்கியிருக்கார் ஆனால் இங்கே முக்கியமாக சகாம பக்தனுடைய விசேஷ விஷயங்களையெல்லாம் இங்கே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கார் நேற்றைக்கு சொன்னார் யார் யார் எந்தெந்த வடிவத்தில் நம்பிக்கையோடு பூஜை பண்ண விரும்புகிறார்களோ அந்தந்த வடிவத்தில் அவர்கள் பூஜை பண்ணக்கூடிய அந்த பக்தர்களுக்கு நம்பிக்கையை நான் வந்து அசையாமல் பண்ணுறேன்னார் அது எப்படி அசையாமல் பண்ணுகிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் மறைமுகமாக அமைந்திருக்கிறது நாம் புரிஞ்சுக்கணும் சா தயா ஸ்ரத்தையா யுக்தா தஸ்யாக தஸ்யாக தேவதாயாக ராதனம் ஈகத்தே அப்படி படிக்கணும் அவன் அந்த நம்பிக்கையோடு நன்கு இணைந்தவனாய் அந்தந்த தேவதைகளை ராதனம்னா இந்த இடத்துல ஆராதனம் பூஜை செய்ய ஆசைப்படுகிறான் நம்பிக்கையோட பூஜை செஞ்சால் நமக்கு பலன் கிடைக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோடு பகவான் வேற ஸ்ரத்தையை நான் அசையாமல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார் எதனாலன்னா பலன் கிடைக்கிறது அதை தான் அடுத்த வழியில் சொல்கிறார் ததாக காமாச்ச லபத்தே அந்த தேவதைகளிடமிருந்து அப்படி பூஜை பண்ணுற காரணத்தினால அவனுக்கு வேண்டிய இன்பப் பொருள்களையெல்லாம் விஷயங்களையெல்லாம் லபத்தே இன்பத்துக்குரிய பொருள்கள் சாதனங்கள் வீடு வாகனம் உணவு சுற்றார் சுற்றம் எல்லாம் காமானு லபத்தை காமானுன்னா தன்னுடைய விருப்பங்களினால் தான் விரும்பிய பொருள்களையெல்லாம் அடைகிறான் இதில் ஒரு நுணுக்கம் இருக்கு அப்படிங்கிறத பகவான் சொல்றார் தான் மயைவ விஹித்தான் தானுகி மயைவ விஹித்தானு காமான லபத்தை எப்படின்னா நான் தான் உண்மையிலேயே அந்த பலனை கொடுக்கறேன் எப்படி ஒரு ஜனாதிபதியோ மந்திரியோ மற்ற மந்திரிகளுக்கு சக்தியை கொடுக்கிறார் அவங்கவுங்களுக்கு பவர்ஸ் எல்லாம் கொடுக்கிறார் ஆனால் அந்த மெயின் பவர் அவர்கிட்ட தான் இருக்குது நம்ம அனுபவத்திலலாம் பார்க்குறோம் அவர்களால் மாற்ற முடிகிறது அவர்களை அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை மாற்றக்கூடியதையும் நம்ம வாழ்க்கையில் அனுபவத்தில் பார்த்துன்னு இருக்கோம் அது மாதிரி இறைவன் என்ன பண்ணுகிறார்னா அந்தந்த துறைக்குன்னு சொல்லி அந்தந்த தேவதைகளெல்லாம் வச்சிருக்காரு அவர்கள்லாம் உண்மையிலே ஜீவர்கள் தான் அவர்களுக்கு வரக்கூடிய சக்தியெல்லாம் ஆண்டவங்கிட்டிருந்து தான் வருது அதை சொல்கிறார் அதை அவங்க கொடுத்தாங்கன்னு அவர்கள் நினச்சிக்கலாம் உண்மையிலே அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்த நான் தான் அவர்கள் வாயிலாக கொடுக்கிறேங்கிற மயா ஏவ என்னால்தான் தான் அவைகள் விஹிதான் கொடுக்கப்படுகின்றன இப்ப என்னென்ன மயவ விஹித்தானு தானு காமான் ததஹா லபத்தை என்னால் இப்படி இப்படி இன்னக்கு இந்த காரியத்தை பண்ணினா இந்தந்த பலன கொடுக்கணும்னு சொல்லி நான் எதெல்லாம் விதிச்சிருக்கேனோ என்னால் விதிக்கப்பட்ட விஹிதானு காமானு புலனின்பொருள்களை அந்த தேவதைகள் மூலமாக அடைகிறார்கள் அந்த தேவதைகளுக்கு பூஜை செஞ்சு அந்த தேவதைகள் மூலமாக அடைகிறார்கள் ஆனால் அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஆற்றலை கொடுத்து அவர்களுக்கு அந்த ஆஹா மூல காரணம் பகவான் தான் இவர்களெல்லாம் தேவதைகள் ஆனால் தேவதைகள்கிட்டே போனால் போகிறோம் இந்த காலத்தில் பார்க்குறோம் சில பேர்லாம் கீழே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் மேலே போய்ட்டா நடத்திடலாமா எங்கள்கிட்ட சொல்ல கேட்கிறார்கள் நடைமுறையில் பார்க்குறோம் அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத சக்தி விஷயங்கள்லேயும் இந்த உண்மைகள் அடங்கி இருக்கின்றன என்பது தான் ஸ்லோகத்தினுடைய விஷயம் இனி அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்ல போகிறாருன்னா பண்ணி அடை நிலை இல்லாததுங்கிற கருத்தை சொல்ல போறார் அத நாளைக்கு நாம படிக்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய